வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் 1796 எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அம்மை நோய்க்கான தடுப்பூசியை எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பராகுவே ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நானூற்றி இந்திய தொழிலாளர்களை கொண்ட முதலாவது தொகுதியினர் லியோனிடாஸ் கப்பல் மூலம் ஃபீஜி நாட்டை சென்றடைந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் லண்டனில் குழந்தைகள் நல அமைப்பொன்று உருவாக்கப்பட்டது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 பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் ஒன்றியம் உட்பட எட்டு நாடுகள் சேர்ந்து வார்சா ஒப்பந்தம் எனப்படும் தற்காப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையில் ரோஹன விஜயவீர மக்கள் விடுதலை முன்னணி என்னும் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி நிலையமான ஸ்கைலாப் விண்வெளி நிலையம் சட்டன் ஐந்து விண்கலம் மூலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அயூப் கான் பாகிஸ்தானின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிர்னால் சென் வங்காளதேச இந்திய திரைப்பட இயக்குனர்